உடனே துரியோக தன் அபிப்பிராயத்தை சொல்லாம மந்திரிகள் எல்லாம் இருக்கா அங்க தெரியுவாள் இருக்கா ஆச்சாரியெல்லாம் திரோணாச்சாரியார் சாரர்கள் சொன்னது காலில் விழுந்தான்னு காட்டான் துரியோகம் ரொம்ப சூக்மா நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிற பிரகமான் திரோணாச்சாரியர் அவர் சொன்னாரா என்ன சொன்னார் நாராசா பாண்டவாள் ஒரு நாள் சாகமாட்டாள் அவளுக்கு ஒரு விதமான கஷ்டமும் வந்திருக்காரு என் தீர்மானம் எதிர்க்கிறார் திரோண்டு குறிப்பிட்டவர்கள் தெரியுமா பரமசூரர்கள் நல்ல வித்தையை கற்றவர்கள் உருவனத்தில நல்ல புத்திமான்கள் ராஜி மந்திரங்களை பிடிச்சி புத்தியம் என்ன திருப்பி வச்சுக்கின்றவாழ்த்தவர்கள் வாழ்மஜா சத்யா சத்யாதி அவளுக்கு என்னமா கஷ்டம் வரும் யாராவது உப்பாசிக்கிறார் தெரியுமா பாண்டவர்கள் தர்மபுத்தனை மகா புண்ணியாத்மாவை அண்டினவர்களுக்கு இங்கேயாவது துக்கம் வருவா அவன் வரவே வராது இடத்துல முடித்து வருவரா நிச்சயம் வந்து பாண்டவாடி ரசிச்சிருக்க மாட்டாள் இவன் தெரியாம சொல்றான் காரன் என்று இப்ப சொல்றா தோணர்ணிகளுக்கு அற்பமா பாண்டவாழ்கிட்ட பிரியம் அப்படி பிரியம் இருந்தா கூட அவனுக்காக அவர் பட்டுக்கிற பாடு தர்மபுத்த யுத்தத்தில் அவர் புடிக்க போற இது இருக்க தேர் போய் எப்படி தூக்கிற சதவீதத்தில் அது உணர்ந்த போட்டு வருகிறது அவன் திரோர் வந்து அப்படியே கட்டுவர்களை அடிக்கிறாங்க அடிக்க போறான் மேல விட்டு ஒருவா ஒரு பொழுது சொல்ல போறாரு அவன் எதிர்ச்சியை பிடிச்ச கொடுத்துடுவோம் தர்மபுத்திர பிடிச்சு கொண்டு அப்புறம் ஜெயம் இருக்காது அவரால் எல்லாம் அந்த கட்சிக்கு அவரை ஜெயில அடிச்சுடுவோம் தர்மபுத்தரை பிடிக்க முடியலே தர்மபுத்திர அங்கீனவர்கள் சிவாஜு சகதேவர்கள் என்னவோ அவர்களுக்கு கஷ்டம் வரும்னு காக்குறார் துரோண உடனே சொன்னார் இவர் பிராமணன் துரோணர் கீஷ்மர் அப்பிராமணர் அவர் சொல்றார் பிராமணனான துரோண சொன்னதான் ரொம்ப சரிமணோ ஆச்சாரிய சர்வதம் ஐ சர்வதோ அறிந்தவர் ஆச்சாரியனவர் அவர் சொன்னது மாறி போகவே போகாது ஆச்சாரியா சர்வம்ம விதி தர்மம் காட்டவர் அவர் கேட்டுப்போ அப்படி காதால விட்டவர் இல்ல அனுஷ்டானத்து கொண்டவர் சூழ்த்தோ பிரசம்பி நாசம் நாயான் பாண்டவாள் சிச்சை போயிருக்க மாட்டாள் நிச்சயமன் என்கிறார் அபிப்பிர சபையிலேந்து தேர்ந்தெடுக்க இது வந்து ராஜா மந்திரிகள் அப்படி உள்ளது அல்ல ராஜ்யம் ஒரு சேவகம் சேமி என போலேன்னு அப்ஷாஸ்திரத்துல பத்து பேர்ல மந்திரியை உடனே வெள்ளைய கருப்புனா கருப்புங்க அபிப்பிராயங்களை கணக்கெடுத்து எதுல குணம் அதிகம் இருக்கு தோஷம் அதிகம் இருக்கு அப்படி பங்கு போட்டு எல்லாரும் ஒத்துமையா அப்படி காரியம் மன்துடைய ஒரு காரியமே அல்லாது ஒத்தமி சொன்ன பத்து பேர் கேட்கறதுன்னா அது சேவக செய்தி பாவனை அது மந்திராலோச்சனை அபிப்பிராயங்களும் பெரிய வியாபாரிகள் பம்பாயில குண கொட்டுவன் பத்து மரக்காய் இருபது மரக்கால கூட்டுவான் குட்டிதான் வேலை பொருவ கூடியதான் இருக்கணும் அது கொட்டோட ரோட கொட்டுவன் ஆமா வாசல்ல எத்தனை ரிசர்வ் போலீஸ் காவல் இருப்பன் வயிற்கு பொ கண்டிர்ந்து பத்து பேர் என் புத்திபலத்தினால சொல்வது இருக்கலாம் கெடுதலாக இருக்கலாம் என் புத்தி பலத்தை கொண்டு சொல்றதை நீங்க பத்து பேருக்கு கட்டு உங்க புத்தியும் சேர்த்து ஆலோசனை பண்ணணும் அதனாலதான் சுவாமி கீத முழுக்க உபதேசம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் அர்ஜுனா நீ காக்காது விமர்சித்தான் சொன்ன சரியா தப்பான்னு பார்த்து அப்புறம் வந்து நான் சொன்னேன் நீ அதுக்கு மேல னம்ைரா சேவகம் காக்கணம் ஆயிட்டோம் சேவகம் வந்து ராஜ்யம் நடக்காது அது சரியாவதில்லை என்று அர்த்தசாத்திரத்தை பத்தி நல்லா சொல்லி இருக்காரு ஆயினால ஊத்தரும் தங்கள் தங்கள் பின்ன பின்னமான அபிப்பிராயம் சொன்னபோது சொன்னது ரொம்ப சரியா இருக்கு பாண்டால் சாமான வரும் வைதிகர்கள் ஊக்கப்பிடிக்கின்றிருக்கிறவாள் நம்பினவர்கள் சத்ரீ ஜாதி எப்படி நடக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும் அவர்கள் அண்டின தெய்வமோ கிளேசநாச்சமனான கேசவனவன் சர்வ கிளேஷங்களையும் போக்கும் கோபாலன் அண்டினவார்கள் பாண்டவர்கள் அதான் இத்தனை சார்கள்ாலையில் காட்டான் சொ இத்தனை சார்கள்ர்கள் மகா புத்திமான்கள் போய் பாண்டவர்களை காணவை காணும் சொல்ல பாண்டவாழ் பண்ணின நீதி இவனால கண்டுபிடிக்க முடியாது என்றால் சுனீத்தரவன் அபாரமான நீத்தில பேர்ந்தவர் இந்த முடிஞ்சாரண் நூற்றா அறுபது எழுபது ஞம்பனம் இந்த சாரனால கண்டுபிடிச்சா தர்மபுத்தருடைய ஒரு நீதியே சுனீதே தும்பற பிறராலே பாண்டவர் தர்மபுத்தர் அங்கித்த ஒரு நீதி இருக்கே அதை கண்டுபிடிக்க வேண்டியதுனாலாம் ஈஸ்வரன் அயுத்தந்து அப்படியாரது ஆ ஜெயம் கிடைக்கும் சொன்ன மோனு காட்டா பீஷ்மரே பீஷ்மர் எடுத்து சொல்றது ரெண்டு மாப்பிளை சண்டை போடுற பொழுது வாழ்ந்தா எந்த கட்சிக்கு சொல்லுவேன் இந்த கட்சிக்கு சொன்னாதான் அவன் உடனே போய் சந்தாரத்தை அடிப்பான் சம்சாரத்தை அடிப்பட இவர் அடிச்சா இவர் பத்தார அவனை திருப்பி அரைஞ்சு விடுவேன் அங்க போய் பொண்ணு அடிப்பான் இங்க சொன்னா இவன் அடிப்பான் அதுக்காக அப்படிங்கிற போல பீஷ்மே இருந்த ரெண்டு பக்கத்துலயும் அப்படிங்குற ஷோ பண்றாருன்னு துமையா தும் சொன்னாம் நீங்களும் பாண்டவர்களும் எனக்கு சமானமானவர்கள் ரெண்டு பேர்களையும் எனக்கு பேரான் ஜெயம் அபஜயம் நான் அதிக பேச்சு பேசாம சுருக்கமா சொல்றேன் வருத்தப்படாம இருக்க வருத்தப்படலாம் சொல்லுங்க எங்க தர்மம் இருக்கோ எங்க ஜெயம்னாலாம் நல்லா இருந்தது காரணம் அம்மா உடைய ஆசீர்வாதம் கண்ணு போட்டு கண்ணு போட்டு கட்டினு விட்டாங்க மேல ஒரு டிகிரி பாஸ் பண்ணக்கூடாது அது நல்லா இருக்காது காஞ்சாதி காட்டுக்கு அவன் பரப்பு போறது ராமச்சாரம் பண்ண காட்டுக்கு போறாள் அதனால மேல வரப்போறது பாரத அவன் ராஜாக்களுக்கு எல்லாம் வந்த வைராக்கியத்தை பார்த்தா ஒன்றுமே வரேன்னு சொல்றான் அவன் வைராக்கியமே வரல ஒரு முன்னாள் ஆத்துல சாப்பிட்டு உட்கார்ந்து அரே கிருஷ்ணா முகுந்தா சொல்ல மாட்டேங்குறோம் எத்தியாவில் வந்து சூயஸ் கால்வாய் ஸ்தானம் பண்றோம் நமக்கு அந்த கால்வாய்க்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இல்லை அந்த கால்வாயில எத்தனை பேர் இறங்கி உங்க ஸ்தானம் பண்றது தெரியும் உப்பு ஜல எஸ்மிசதி எஸ்மின் சராஜா வசதி ஹன்ன சத்வா சொன்னாள் பாண்டவாடு வந்து இருக்காள் உங்களுக்கு ஏதாவது புரியுதாலும் காட்டான் புரியுமரே எனக்கு ஒன்னு தெரியும் நான் சொல்றேன் என்னன்னா பாண்டவாழ் இருக்கும் இடத்துக்கு அடையாளம் தெரியும் எனக்கு அப்படி அடையாளம் உள்ள இடம் எது என்பது கொண்டு நீ சாரல்களை கொண்டு அறிஞ்சு கொண்டார் அந்த ஊர்ல ஆஸ்பத்திரி கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது மனோவியாதி என்ற ஊர்ல இருக்காது பாண்டவாண்டிருக்கும் பிரம்மபுத்திரன் இருக்கிற இடத்துல எத்தனை ராஜா யுசிஷ்டிராக தன புண்ணாத்மாவா தர்மபுத்தர் அவர் வசிக்கிற இடத்துல மனோ மனக்கவரையுள்ளவனே இருக்க மாட்டாரா சந்தோஷமா இருப்பா எல்லாரும் ரோகமே இருக்காதாம் தர்மபுத்திரன் எத்த ராஜா யூஸ்டா எத்த ராஜா சிஸ்டிரானே ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு எந்த தேசத்துல தர்மபுத்திரன் வசிக்கிறாளோ அந்த ஊரில் ரோகமே இருக்காதாம் அவன் ஆஸ்பத்திரி கட்டியிருந்தா டாக்டர்லாம் டிவன் மணி கூட படித்து தூங்கணும் அவர் ஒருவேல இருக்காது அவர் சிச்சுட்டு நல்ல பங்களாவாரிக்கும் காத்து வாங்கிட்டு இருக்கோம் யார் இஷ்டம் இருந்தா தானே வெட்டில வந்து படுத்துக்க வருவோம் எல்லாம் படுத்துருந்தேன் தர்மபுத்தி எப்படிப்பட்டவர் தெரியுமா ிய சவாரீலோவிஷி ஜனூரத தர்மபுத்திரத்துல இருக்கா அந்த உள்ள அடி அள்ளி வாரி வாரி கொடுப்பாளாம் தானசீலோ காலங்களில் தானம் மண்ணுவாம் அந்நாரங்களில் கொடுப்பதற்கு தானம் என்று பெயரா ஒரு மாசம் ஏகாதசி துவாதிசி அமாவாசியம் தானம் என்று கொடையாதிகளா இருப்பாளாம் தர்மபுத்தல் இவன் நினைக்கிறதுக்கு மேல வாரி கொடுப்பாளா தர்மபுத்தம் இருக்கும் ஊழல் இருக்கும் ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாளாம் அடக்கம் உள்ளவர்களா ஜனங்கள் அகங்காரம் இல்லாமல் ரொம்ப அடக்கமா இருப்பாளாம் நாம் எத்தனை தர்மபுத்தரை பார்த்துட்டு அடையப்பா அந்த மகான் கூடிய பெருமை என்ன நாம் எவ்வளவு நினைப்பாளாம் ஏதாவது பெருங்காரிய பண்ணிவிட்டு அடைவாளாம் என்ன நாம் செஞ்சு விட்டோம் நினைப்பாளாம் ஊர்ல இருக்கும் மனசு இருக்காக்கு அப்பிரியமான சொல்லையே தர்மபுத்தர் வசிக்கும் தேசத்தில் பேச மாட்டானாம் சத்ய நாம் பேசுவாளாம் தர்மபுத்தர் இருக்கும் ஏதாவது நல்ல காரியங்களை பண்ண ஆரம்பிச்சு விடுவாழாம் தர்மபுத்திரசிக்கும் ஊருல இருக்கும் ஜனம் கம்மத்தை நம்புமா மந்திர தேசத்திலுள்ள ஜனங்கள் இப்படிங்காவது ஜனங்கள் இருந்தா அந்த ஊரில் தனமூத்தன்காக தெரிஞ்சுக்கொண்டார் எந்தர்மபுத்திர்க்கான உங்க வேத பாராயணம் காதல் விழுங்கிறாள் பிரம்மோயாம் ஏராளமா வேத வித்துக்கள் சேர்ந்து ஆனந்தமாய் வேதங்களை சொல்லுவாள் வேத திசா அமங்கலம் தான் வேதம் நடக்கிறதுக்கு ஒரு பத்து காதத்துக்கு அமங்கலமான சொல்ல காதல் விழாதான் சங்காத மரணம் போக்குவரத்து காதில் அடிபட்டா மூணாவது அதெல்லாம் புண்ணிய புண்ணமான புராணம் இதுஹாசம் புது உத்தமச்சரித்திரூடங்கள் காதில் விழுந்துருக்குமாஷன் மகாயஜ்ஞங்கள் நாம் நடக்குமா பண்டவாடி இருக்கும் தேசத்தில் யஜ்ஜம் நாம் எப்படி நடக்கும் ஏதோ பத்து ரூபாய் கடனை வாங்கிட்டு போக முடியாது பெரிய ஆரம்பிச்சுடுச்சும் தெரியாம கூட்டு சொல்லவும் இல்ல பண்ண போறேன் ஊர்ல போய் ஆரம்பிச்சது இங்க இருந்தாலும் மைசூர் காய்ச்சல் இருந்தா எல்லாருக்கும் தஞ்சரிக்க தெரிவிச்சிருக்கு தஞ்சரிக்கிறது பணம் இருந்து ரயில லாடம் கிடைக்குது குதிரை வாங்கிவிட்டாங்க புதுக்கோட்டை ரோடைய ஆரம்பிச்சுட்டோம் அது சமாளமான பிரச்சினை இந்த இயக்கத்துல அதுவா இங்க இருந்தோ காட்சியில இருந்து வந்தவர்கிட்ட கொண்டு போய் ஒரு அஞ்சு ரூபா கொண்டு போய் கொடுத்தா ஹெடு என்ன பண்றதுன்னு கேட்டாரு ரஜுக்கு ஆட்சி போல தூச்சி அத்மையில கூப்பிட்டாரு பேரை சொல்லி கூட்டாருனே கோபம் சொல்லுங்க அவர் ஏதாவது ரயில் சார்ஜுக்கு மேல காட்டாருன்னா அவர் வந்து நான் கூச்சிடலாம் அவர் கையில பணம் இல்லையா சொன்னாங்க ரயில் சார்ஜி அங்கேயும் தெரிவிச்சுட்டேன் அதுக்குள்ள தர்மம் பார்க்க முடியும் இவர் ரஜிஸ்டாடு சௌகரியமா போனதுக்கு அப்புறம் ஒன்றும் சந்தோஷப்படல அவரை கோவிச்சுக்கலாம் அவர் பேர்ல கோவிச்சுக்கிடமே இல்ல அக்னி பண்ணிப்பார் அவருக்கு எத்தனை அவருக்கு போக வேண்டிய கவலை இல்ல ஏதாவது பண்ணுவாரு அந்த மாதிரி நீங்க இருந்தேன் அந்த கூட அக்னியில போட்டு அதனால அவரையும் கோவிச்சு கூடாது நாமனு பண்ணது தப்பு இல்லையோ இஜம்னா வாரி கொடுக்கணும் அவர் எல்லாம் புதிய தர்மாக்களை நிறையா பண்ண சொல்லி ஸ்ரீகாஜியம்மன் ஆரம்பிச்சு அஸ்தாமரை மட்டும் ஜம் பண்ண சொல்லி அங்கிருந்து ஒரு வச்சனை வந்து பதிமூணு நாள் தட்சணை கொடுப்போம் கிராம ஊக்கம் தனிச்சு போடுவோம் நக்கரை சாந்தி நடந்து ஒரு மாடுக்கு இல்லாதான் புத்திரா இருக்குற அசடு வசித்தோ ஹத புத்ரோ காமதான்னு அலுவாரு சொல்லுவோம் அபஸ்வரமா சுரம் வெளியில இருக்கு அவங்க வந்திருக்கிறவாடுதான் வேத பருவத்தம் மட்டும் எல்லாரையும் கதறடிச்சு பையல்ல தீர்த்து கூட கொடுக்காம எல்லா மண்ணியும் கிடைச்சது அவருக்குள்ள அஞ்சாறு மாசம் கழிச்சு நல்ல போய் அந்தவர் அவரு நார்மலா ரோட்ல ஒரு இடத்துல இறங்கினேன் அவர் வந்தாரு அதோ அந்த வண்டியில போறதாரு அந்த சாந்தி பண்ணி வச்சவர் அவருக்கு அது என்ன தெரியாத சாந்தி பண்ணி வச்சது அதோட என்ன இட்டான சம சப்த அவரது மாதிரி பேசுறவரே இல்ல ஒத்திரம் தப்பான அவர் சொல்லி சொல்லாதவன் மாதிரி நாளைக்கு நாற்பது மணிக்கு உங்களை தான்காத்தி அஸ்தமனம் மட்டும் பண்ணி கஷீரம் கூட கொடுக்காம கஷீரங்க போறது கூட வண்டி வீச்சு சத்தம் கூட கொடுக்காமி வசித்தோ மத புத்திரோ காமையான ஆரம்பிக்காம என்ன இருக்கா ஆறு மாசம் எத்தனை தான் அவர் கரெக்டா சொல்லுவாரு அவன் உண்மையா உண்மை சொல்ல மாட்டானே அப்படி வந்து அதுவும் வைக்கப்படுறது இல்ல அவன் காமிய கர்மா சம்பந்திகளுக்கு இருந்து பண்றா போல நிச்சய தர்மா அதிதிகளுக்கு சாப்பாடு போடுறா போல அதிதிகி ஒரு தொகையில அடிச்சு ரசம் பண்றான் சம்பந்திக்கு நாதான் போடுவேன் பொண்ணை திருப்பி அனுப்பிச்சோம் அதனால சம்பந்திக்கு விருந்து பண்றது போல காண்மிக்கோரி பண்ற காரியங்கள் தட்சிணா எத்தனை நடக்கும் தெரியுமா தர்மபுத்தி தட்சிணா தட்சிண கொடுத்து அப்படி பெரிய மஹா தர்மாக்கள் வேஷத்தில் ஒன்னு இருக்காண்டாம கூட விடாதே அவர்மாயி பாதி எலி அடிச்சது அடிச்சு வேந்தா சோமானி ஒன்று கட்டச்சிங்களா அதுக்கு ஒரு மருந்து வைங்க நெல்லு சாப்படி ஆர்டர் செலவாகிறது மருந்து வைக்கிறதுக்கு எலியை பிடிக்காது எலியை அது என்ன பண்றது இப்ப இந்த கலி தோஷம் அந்த இலி அந்த மருந்து துணு கொட்டாப்படியா இருக்க பழங்கள்லாம் நல்ல ரசத்திற்கும் தேசத்தில் உங்களுக்கு சில வாழ்பு தான் உஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும் கண்ணுக்கு அந்த சீப்பு கொண்டு வச்சா கருந்தப்டி அரச நீரரச இருக்கூடாது அதெல்லாம் பாபலமா தர்மபுத்தர்களுக்கும் தேசத்தில் நல்ல ரசம் உள்ள பலங்கள் எல்லாம் நிறைய நிரம்பி இருக்குமா மானங்கள் சம்பலங்கள் அவருக்குள் நிறைய கரக்குமா அவருக்குள் நிறைய குடங்குடமா கறக்குவாங்க அது எல்லாம் தர்மபுத்தர் புண்ணிய புருகன் இருக்கிற தேசத்துல அப்படி இருக்குமா புண்ணியம் இல்லாமல் இருந்தா தீனி நிறைய தென் கறக்க போனா நடராஜாவா இருக்குமே புராஜா தெரியலையா கிளம்பரம் போயிருக்க மாட்டேன் நல்ல புஷ்டி உள்ளதா இருக்குமாம் பசுக்கள் தான் பசுக்கள் நல்ல புஷ்டி பசு நல்லா கறக்காது உடஞ்ச பசுக்கள் தான் நிறைய கறக்கும் தர்மபுத்திரம் இருக்கிற தேசத்துல விசேஷமா நல்லா குழகு இருக்குமா பாலும் நல்லா கறக்குமா சுபுஷ்டாச்சு பசு கறவை குறைச்சலா இருக்கும் ஆள் அங்க இருக்கும் கறவே நல்லா இருக்காது புண்ணிய தர்மபுத்திரம் இருக்கிற தேசத்துல வைரக் கீமா சுபுஷ்டமாயும் இருக்குமாம் சுதோகனமாயும் இருக்கணும் நல்லா கறவு நிறையா கறக்குமா அதான் புண்ணிய பணம் விபரீதமான கூட அங்க வந்து நல்ல சர்மமா இருக்குமா மாறிக்கூடியதெல்லாம் கூட அகஸ்தியாசி மட்டும் எப்படி கீரை புரியும் பாம்பும் சேர்ந்து விளையாடுமோ அது மாதிரி இருக்குமா லோக வீரட்சணியம் சொல்றாள் பெருமையினாலே அப்படி இருக்குமாம் தர்மபுத்தம் இருக்கும் தேசத்தில் அதுக்கு மேல தன் அபிப்பிராயத்தை சொன்னார் தா எப்படி இருக்கணும்னு பாத்து என்ன சொல்றாங்க அதுவே தனியா ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு பேசினான்னு உரியோகனும் நினைச்சிருப்பான் சொல்றாரு ஜெட்டியூட நினைச்ச போறேன் கடைசியில பார்த்தா அவர் கேசுக்கு பரம் அனுகூலமான விஷயமா இருக்கும் அது அது மாதிரி உத்தியோகம் உலகத்துலேஜம் லதேவரூகத்தில் ஆரம்பிச்சா அல்ல மலராமன போய் ஆரம்பிக்கிறானே எல்லாரும் நினைச்சா பலதேவரோகூலகத்தில் பெரும் பலமுள்ளவர் ஜீவசேனன் பலதேவ்யான் மதிரராஜங்களாவது நகர சகதேவருடைய மாமா பாண்டியல்யன் மாதிரமையன் அந்தமான பலமும் பலதேவர் கிருஷ்ணனுடைய அண்ணன்சேனன்யன் இந்த மூணு பேர்கள் நாலாவது பேர் மொழி கீழ உலகத்தில் கிடையாது பலம் எல்லாம் புரிந்தவர்கள் இந்த நாலு பேர்கள் தானே உலகத்திலே கத்திரியார்கள் என்னத்துக்கு இந்த நாலு பேரை சொன்னேன்னு கேட்டாரு சபையில அங்க கீச்சகன பொன்னதாக சொன்னானே அதுவே நான் தீர்மானம் பண்ணிப்பேன் என்ன தீசகம் மண்மசேனி கீச்சதனக் நினைக்கிறேங்க தராஹம் மண்மசேன பாரிதம் நூத்தி ஜோபானே அங்கே அவள் யார் தெரியுமா திரௌபதி இல்லை என்ன ராஜா புத்தி எவ்வளவு அழகா இருக்குனா அவன் டி ஆர் ராமச்சந்திர சொல்லுவாள் அடிக்கடி அவன் என் பொன்னியாசங்கள்ல வந்து கடைசியில் பேசுவாள் பயன் அம்சம் எங்க டி ஆர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் எல்லாரும் நினைக்க வரான என்ன காரணம் தெரியுமா பத்து மணி அப்படியே காரில் போற போது ஒரு பக்கத்தில் சின்ன வக்கீல்களை படிக்க சொல்லே போவேன் அங்க போய் நம்ம பேசுவேன் என்னமோ பதினஞ்சு நாடா படிச்சு வந்ததா எனக்கு ஒரு நாள் கிடைக்கும் ஒரு பொன்னியாசத்துல மெட்ராஸ்ல செம்பாட் அப்படி தன்ம தன்மத்துடைய ஒரு பெருமை அப்படியே நிகாசக்கார எத்தனை போட்டு முட்டிக்கிட்டான் எத்தனையோ பேர் எத்தனையோ சம பார்ப்பாங்க அவன் பெரிய வச்சுக்கி பத்து விஷயம் இருபது வருஷம் கட்ட பார்த்துட்டு ராமாலா இல்ல ஒரு கேசியும் ராமாலா பதிலே இருக்க முடியுமா என்ன காரணம் அனுப்ப ஒரு ஒன்னும் காரணமே இல்லை அப்படி ராஜாக்களுக்கு அந்த ஈஸ்வர பிரசாதம் எடுத்து அந்த தீர்மானமா புரியுமையாடு அவன் வந்து அவன் கிட்டே இருந்தேன் பாண்டவாளத்தில் ஒரு துவேஷத்தை தவிர்த்து வேறு அவன் நேர சபையில பேச போறான்னு புரியும் சுவாமியே ஆச்சரியப்பட போற புரிய சொல்ல கேட்டு அப்படி சொல்ல போறான் அவன் புண்ணிய புருஷன் எல்லாம் அவன் கையில தனரேஷம் இல்லாம வந்து தங்குமா லட்சியை பிரசாதம் வருமா எல்லா திருஸ்வதியும்னா அங்க வந்து தூங்கி கிடந்து அமிர்தாசார நீல அம்போசி அந்தரங்கை எஸ்ஹம் திசி விஹரத்து தமிழ் தன்வம்பா மகாலீபத்தி இருபத்தினாலுக்கம் சீகரிமே யாயத்ரிநாள் அக்ஷணமா காயத்ரி ஜபம் இல்லாதவர்கள் பைத்திரியனுடைய பயனை அடைவதற்கான இருபத்தாறு லட்சத்துல எழுதினே ஸ்லோகம் தாரிதயமே இருக்காது பாத்து விடுற அம்மா நீ எந்த பக்தன் பேர்ல கட்டாட்சத்தை போடணும்னு நினைக்கிறீங்களோ நீ நினைப்பதற்கு முன்னாடி அட்டலட்சியில போய் உட்காந்துருக்காள் அவன் பிரசிடன்ட் வராத முன்னாடி எல்லாரும் காத்திட்டு இருக்காள் அவ பிர மந்திரி அங்க வரதேஷ்டி என்று எல்லாரும் ஒன்றாளான் சம்பதோகா சம்பதோகாஹாள் சம்பத் பிரவாகம் தேசிகன் அங்க போய் காட்டுகின்றிருக்கான் மனாதித பிரதிதவிபவ் வெள்ளிக்கிழமை நீக்கி காமாட்சி பத்தி சில ஸ்லோகம் கூட சொல்லுவது அதனாலதான் சீன் வித்யா தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆரம்பிச்சேன் குழந்தைகள் என்ன செய்யும் நடந்து குழந்தைகளுடைய உதவிதான் இங்க புதுக்கோட்டையில எல்லாரும் சொல்றாங்க இந்த ஸ்ரீஸ்து சொல்லுவது ஆச்சாரிய கனகதாரஸ் சொல்லுவது வழக்கம் வள்ளிக்கிழமை நீங்க நீங்கி கிழவே மனஹாதீத பொருளாதார கட்டம் பொருளாதார கட்டம் எல்லாரும் வயதையும் வயதையும் அடிச்சுக்கிறானே இது வந்து சிஸ்துஜிய சோதனம் பண்ண மாட்டேங்கிறான் அவன் கனகதார சோதரஜியும் ஆச்சாரியால் கனகதாரா பகவத் சிஸ்துஜியும் தேசியத்தையும் பண்ணிருக்காள் அவன் எது வலது எழுது அடகுன்னு சொல்ல முடியல அப்படி பண்ணிருக்காள் மனஹா தீத விபம் மங்களமும் மங்கள பட்ச பீட் மது விஜயும் பிரிகமீனூர்த்தி பிரபத்தே அம்மா எனக்கு வேறு விதிலே நீனா சரண்யே ஒண்ணு ஒன்னு நமஸ்காரம் என்ன காப்பாத்தணும் தேவி ஒரு எக்காரம் போய் குடிச்சுக்கிறாள் தேசிகன் பிருஷிக மகிம பிரார்த்தனி வைக்கூட்டத்தை கூட குறிப்பே பக்தர்கள் கேட்டால் அப்படிப்பட்ட போய் நத்திரம் அங்கம் பொண்ணு காட்டா கொடுக்க மாட்டியா பிரத்யானு மகிம பிரார்த்தனாம் பிரஜானம் இருக்கு மந்திர அதுக்காக தேசிகரணியாம் பிரபத்தியா அந்த வீஜீவிகமான பகத்திய பூர்வத்துல தேசிகருக்கு கன்யான ஒரு தெரிவு கன்யான் ஒரு உற்சாகம் ஸ்ரீஸ்துதி இருபத்தி நாலு ஸ்லோகம் நிச்சயம் படிக்கணும் இல்லாது ஆச்சாரிய கனகசாரஸ்தோத்தையும் படிக்கணும் ஜெயமங்க ஸ்தோத்தில இருக்கு எனக்கு புத்தி பரட்ட வாழ்க்கை சந்தேகம் என்னமா இருக்கும் ால குஞ்சு கிடந்தது அஷ்டலட்சுமியும் அவன் நல்ல போகங்கள்லாம் அனுபவிச்சா அது ஒண்ணும் குறவில அவன் இருக்கிற மாதான் இருந்தால் என்னோ பாப செயல் இருந்தது அதனால கடைசியில கட்டப்பட்டு போட்டான் எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் கர்ம பூமியும் இல்ல குடி ஜீவனுடைய மனசை மாற்றும் அதுல எல்லாமே தீரனாயிருக்கிறோம் கிறிஸ்டின் தீர தீரனாயிருக்க பாண்டே விண்டவர்கள் சந்தர்களாக வசித்து கொண்டிருக்காள ஜாதவாசம் நினைக்கிறேன் துவியோகரன் பார்த்தால் மேல என்ன பண்ணலாம் துரியோகரனே படிக்கட்டி மேல பேசலாமே ராஜாக்கள் மேல மேல மேல அப்ப தூங்க மாட்டாங்க நாளைக்கு காலாவதியா போடும் அப்படி ஓபி இருக்கு அப்படி போடும் பத்து இருபது பத்திரம் காலாவதியா போன பத்திரம் கிடக்கும் பிச்சை கட்டா இல்லையம் படி ஒண்ணு ஆறு ரூபாய் பிச்சை போடாதீங்க மிரட்டு வந்தேன் ஒன்னரை அழகா பாஜ்களுக்கு ஆலசியமே இருந்தால பிரபோதினாம காளிதாசன் சங்க வம்சத்துக்கு என்ன பெருமை தெரியுமா அந்த காலம் தப்பாக ஒழித்துக் கொண்டு காரியத்தை செய்கிறவர்கள் உடனே மேல யோஜனை பண்ணி ஒண்ணு பண்ணுவோம் அங்க சுஷர்மாவும் இருக்க அவன் பரமஸ்னேதன் தேசாதிபதி சுஷர்மா அவன் இராட்ட தேசத்துக்கு பக்கத்து தேசத்துக்கான அவனுக்கும்னுக்கும்ியம் சாண்டே இது பதினாறு சுஷர்மாவுக்கு ஒரு தடவை கூட ஜெயம் கிடைக்கல ஏன்னா கீச்சதன் அடிச்சுட்டு இருந்தேன் கீச்சதன் இல்ல சுஷர் அனுப்புவோம் அவன் அனுப்பிச்சு அவனுக்கு மின் தேசம் இருக்க அதை வச்சுக்கணும் அவன் செல்ல போடுறா போல போடட்டான் அவனுக்கு ஒத்தாசியா போய் காரியத்தை மேல நடத்துவான் அப்படி பண்ணுவா பாருவோம் தேசங்கள்ல எந்த சம்பந்தம் இல்லாத கண்ணை மூடி இருபேன் நான் எல்லாம் சீல் போட்டு வந்து அங்க இருந்து அமெரிக்காவில இருந்து அப்ப என்ன பண்ணிவிட்டோம் சிக்கரிக்கில் இருக்கிற பசுக்குள் எல்லாத்தையும் சுஷம்மா போய் கிரகிக்கிட்டான் அங்க அறுபது நாயிரம் தான் இருக்கு அதை கிரகிச்ச உடனே முதலியவர்கள் வந்துவிடுவாள் விராடன்னால உள்ள முடியாது பாண்டவர்களும் வந்து விடுவார்கள் சுஷம்மாவோட வந்தா பாண்டவாளை கண்டு அவன் என்ன பண்ண போறான்னு நினைச்சு வந்து விடுவாள் சுஷகமாக நினைச்சு வந்து நான் மதிப்போன்னு தெரியாத வாழ்க்கை உடனே நாம் பார்ப்போம் கண்டுபிடிச்சுடு பிடிச்சு வருஷாணி மறுபடியும் பன்னிரண்டு வருஷம் காட்டில் போய் பாண்டவர்களை வசிக்க முடியா பண்ணி புனஸ் அஜாத்தாசம் இருக்கும் முடியா பண்ணி போவோம் துரியோசனம் வர்ஷாணி பிரவேட்சந்தி புனர்வனம் புனர்வனம் மறுபடியும் திரும்ப காட்டிலே வசிக்க முடியா பண்ணி போவோம் நானாம் துரியோசனம் சுஷம்மா சுஷம் உக்காண்டிருக்க இனிமே எனக்கு பயமே இல்ல கீச்சுக்கணும் இல்லையே தடவை அவளால எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு இப்ப எல்லாத்தையும் போய் நான் கீழ்ச்சி எல்லாத்தையும் அடைஞ்சு விடேன்னு அவன் இப்படி இவன் போயிட்டு அப்படி கேட்டான் அவன் போன நாளான நெல்ல வாழா இருக்காத கிருஷ்ணபக்ஷா காலத்ததா சுஷம் மாத கிருஷ்ணபக்ஷா யாருக்கா போடுற முத முதல்லு போய் விஸ்வர பூஜை அஷ்டமோணம் ஆதத்து கிருஷ்ணபட்சி சுக்ரபட்சம் இருந்தா கூட அஷ்டமி நவமிக்கு அவ்வளவு தோஷம் இல்ல கிருஷ்ணபட்சத்துல கொஞ்சம் உண்டு மட்டமான நாள் தான் சொல்றாள போய் அட்டமை என்ற திக்குல போய் கோக்கிரகணம் பண்ணட்டம் அறவு நாயிரம் புஷுக்களை மறு எல்லாரும் சண்டைக்கு போவாள் பொற்கால் பாண்டவர்கள் போகாமல் சூழ்ந்து இருந்தாலே கீழாக்கம் மட்டும் போயிருக்கிற பட்சத்துல மறுதினம் நவமி என்றையினம் நவன் போய் உத்தர திக்கில் போய் கோக்கிரகணம் பண்ணுவோம் எப்படி போறது தெரியும் அடிக்கும் அது மாதிரி ஒரு மாசமா பட்டி போட்ட பாம்பு அது உடம்புல பலம் இல்லாம கூட இவன் அடிக்கத்த வேண்டிய பலத்தை வச்சுருக்கது அட்டி விடுவது ஆகினால அபரே திவச நாம் போபடாதே திவசே ராஜந்திர கௌரவ உறவசையில் எத்தனை பேர்கள் உண்டோ துரோணக்கு கர்ணன் கர்ணனுடைய பிராஜாக்கள் துணியோ கண்ணம் உடைய பிராஜாக்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் எல்லாரும் அப்போய் கூறியும் இல்ல அப்படி போனாதான் ஏதாவது ஜெயித்த நாம் ராஜன் சம்பூய கௌரவா கதையமாணம் பண்ண சொல்லி அனு இங்க என்னாச்சு விராட்ட தேசம் கீச்சகன் போன பிறகு விராட்டனுக்கு ஒரு பெரிய பலம் போயிடுச்சு அது தர்மபுத்திர ஒரு பெரிய ஒரு மதிப்பு அவரிடத்துல ஒரு அன்பா அவருக்கு மன்னா இவரு நல்ல மேதாவியா இருக்கா சன்னியாசிகள் அவ பிரிவாளுடைய முக்கா இனிமேல் நமக்கு வரும் கீச்சகம் பூட்டா மனுஷபலம் பூட்டிட்டு இவருடைய பலம் தேவைன்னு தோணிக்கலாம் யுதி தர்மபுத்திரடத்தில் அளவில்லாத ஒரு பெரும் புத்தி ஒன்றுதான் தர்மபுத்திரடத்துல அதான் எல்ல காலத்திலும் ஒரு புதியம் சூச்சகம் அவர் நூறு பௌரோ புதியான வந்துசனைக்கு வந்துயாபுத்திரடத்தில் பதிமூனாவதுஷத்தோடைய கரசீனா அந்த போய் சுஷர்ம போய் கோக்களை போய் கிரிக்கான சபா சை அஜுராடம் பாண்டவாளுடன் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கான் அப்பொழுது கோபல்கள் ஓடி வந்தால் சிக்கே நடையெல்லாம் கத்தினாலாம் சபையில் ஷட்டிங் கலயந்தி திருத்தர்கள் சுஷர்மாவுடன் கூட வந்து திருக்தேசத்து சைன்யங்கள் வந்து நம்முடைய அறுபதாயிரம் பசுக்களையும் ஓட்டிட்டு போறாள் கத்தினாலாம் ஷட்டிங் கவாம் சஹசிராணி காலையந்தி எனக்கு ஜம் கிடை நான் கூட்டுவரேன் யுத்தத்துக்கு பொறின்னு சொல்லி தேர்தல் எல்லாம் கட்டின்னு பரட்ட அது பதின்தான் அவனா கூட்டுவனும் பார்த்த தர்மபுத்திர கூப்பிடுறதா தோணலை உடனே தர்மபுத்திரா கூப்பிட்ட ராஜன் மீந்தாள் என் மருந்தாள் நல்ல புண்ணிய ஆத்னோ மகர்ஷி நடத்தமான உபசம்ஹாரம் பிரயோகம் விதமான கருத்துவம் கூடியதானே அத்த வித்தியை நான் நன்றி அறிந்து கொண்டிருக்கேன் பிரிவாடத்திலிருந்து எனக்கும் யுத்தம் தெரியும் என்று சொன்னாலாம் அய்ய புத்திரம் என்ன இவருக்கு போய் விராடனுக்கு உதவி பண்ணணும் பதிமூணு பன்னெண்டு மாசம் இவனுடைய கிரகத்துல இருந்து நாங்க வந்து அடைஞ்சிருக்கோம் அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய ஸ்ரேசை பண்ணி சொன்னார் எனக்கு தெரியுமே சன்னியாசி நினைக்கின்றேன் நினைச்சிருக்கோம் பிரியாள் அவன் அப்புறம் உள்ளே பிரிவாபோ எனக்கு தெரியும் தெரியும் சொல்ல மாட்டா தான் கால்தாசன் அஸ்தி தேஜாணு அவன் அனுகிரம் பண்ணி சேஷ்ண அடையறது காட்சம் யாராவது தப்பு பண்ணி விட்டான்னா அவன் மனசு அப்படி தவிக்க அதனால அவனுக்கு ஏற்படுற அஷ்டே அது சீக்கிரமா பட்டுன்னு தெரியும் தேஜோ அபிபவாத் தி அவன் ஏதாவது தப்பு பண்ணி அதுல இருந்து அவன் உள்ளே இருக்கிற தேஜ்கூவா பண்ணேன் மேல பாதிரியாதான் குழந்தை மாதிரி இருப்பாளாம் விளையாடிக்கு அது எதை போல என்ன சூரியகாந்த கல்ல போல என்ன சூரியகாந்தம்னு ஒரு கண்ணாடி அதை கண்ணுலிக்கலாம் ஜில்லு ஜில் குழந்தை வாயில்கூட வச்சு கொடுக்கணும் அது அப்படி சூரிய சிறன மேல பட்டு வேற கூப்பிட்டு கீழே எடுக்கிற கட்டுவாட்சி பிடிச்சிருக்கேன் இன்னொரு தேஜஸ் வந்து அது ஏதாவது தப்பு பண்ண ஆரம்பிச்சா கூப்பிடுச்சு கீழே நடந்தா கூட அப்படி யாராவது அங்க ஏதாவது தப்பு பண்ணி எதையா பண்ணி உள்ள அந்த உள்ளே கெச்சினாலும் காளிதாசன் அது மாதிரி தர்மபுத்திரம் சதோரக்ரம் எனக்கு தெரியும் சொன்னாள் நினைச்சா என்னோம் அழும் நெழிவு பால்ல விழுந்தா போல இப்படி அத்திர வித்தியும் தெரியுமா உங்களுக்கு என்று நினைச்சு சந்தோஷப்பட்டு ஒரு தேரை கொண்டு வச்சோம்னா இன்னொரு தேர்தல்ல ரெண்டு மூணு பேர் கொண்டு வச்சு ரூத் என்ன காட்டால் பலலோ திருஷ்ய பலலோ திருஷ்யு சொல்லி சமயபடிக்கான அவன் அபாரமான யுத்தசாஸ்திரம் அறிஞன் பேரு பீமன் இருக்காங்க சகதேவன் அஸ்வந்தன் அவர்களுக்கும் தெரியும் அத்திரவித்து அவர்களுக்கும் தேர்தல் கொண்டு வாருங்கள் சொன்னாலாம் தர்மபுத்தர் அவருடைய அஸ்தே அறிந்தவர்கள் உண்மை சமயம் பண்றோம் ஒரு சட்டி என்ன பண்றான் வாசனிச்சு இது தெரியுமா உடனே அவாளுக்கு தெரியுமா என்ன சந்தோஷப்பட்டாள் ஏன கொண்டு ஒரு சொல்லி நாலு ரசம் திவிரசி தர்மபுத்திரன் குடும்ப சாதகம் நாலு பேரும் சந்தோஷத்தோடு பறப்பட்டு போனாளாம் கவசங்கள்லாம் தரிச்சுண்டு போனாலாம் பரம சந்தோஷம்னா என்ன சந்தோஷம்னா குருவோ உங்களுக்கு வேண்டி இப்போ சுஷர்ம முதல்ல அடிக்க ஆரம்பிச்சா அந்த பசங்கள் எல்லாம் வரும் அவனையும் ஒழிச்சு கொள்ளாம சந்தோஷம் வீரிய கதாயுத்தின் தாம் சுஷர்ம அவன் கதையுடனூட யுத்தத்தில் கொண்டிருக்கான் ஏராளமான சைன்யங்களுடன் அபாரமான யுத்தத்தை போய் பண்ண ஆரம்பிச்சு நடந்தா சுஷ்மா உடைய சைன்யங்கள் எல்லாத்தையும் தங்க உத்திரம் தானே அப்படி சைன்யங்களை அடிச்சுட்டு இருந்தாலும் இவா நேரம் அவங்ககிட்ட போவாண்டாம் அவனுக்கு இவா பாண்டவாழ் புரியல சுஷம்மா யாரும் நினைச்சா இந்த கழவர் போய் இங்க மாட்டிண்டாரு விராட்ட குழந்தைகள் எப்படி இருக்கா உங்களுக்கு காட்டுறேன் அது காட்டுறேன் அவிரொரு கட்டா பாசாக வருது பாசம் எங்கூர் பையன் ஜீவன்ராஹ் எங்கூர் பழந்தா எங்கூர்ல வாஷம் அவங்க பத்தி புதுக்கோட்டை மட்டமா சொன்னேன்னு முடியல சொன்னாலும் புத்தகம் பிடிக்கல குடிக்காத நாட்டு பொண்ணு புத்தகம் சொல்றாங்க உபநியாசம் இந்த ஊர்ல சொல்லல பொதுவாவே வித்தியாசம் சாதாரணமா தோஷமே சொல்ல அவர்கிட்ட போய் அப்படி இருக்காரு அப்புறம் அர்த்தம் சொன்னேன் சொல்லவே இல்ல சாதாரணமா ஸ்கந்தன பத்தி பெருமையா சொல்ற போது ஒண்ணு உசிட்டாரு அல்லா உடனே பாக்கி தெய்வங்களையோ அல்லது தமிழ் சில பாசங்களுடைய அவர் போய் வந்து ஸ்கந்தனை பத்தி சொன்ன பாட்டை பத்தி ரொம்ப கொண்டாடி அதுக்கா சொன்ன உடனே சம்ஸ்கிருத ஸ்காந்தத்தை அர்த்தமா அப்படி நினைக்கணும் போது அப்புறம் அதெல்லாம் நீங்க நினைக்கிற தப்புன்னு சொன்னேன் சமீபத்தில் ஒரு அப்படி நினைச்ச அழகாடுக்க முடியாது முன்னாடி மூணு தெரியுமா சண்டைகள் அர்த்தம் சண்ட நடக்கிற போது இந்த கழவர் போய் மாட்டின் சுஷம்மா சுஷம்மா ஆயுஷங்களாலே இந்த தேர் சாரணி இறுதி தேர்வு உடச்சு விராடனை கீழ நிறுத்தி விரதம் மத்யராஜானு ஓடி வந்து விராடன் தேர் இல்லாம கீழ இருக்கிறவன் கே இதை போட்டு கட்டி ீ காமுக்பாஞ்சு வந்து பிடிச்சு தூக்கி நந்திரையும் விராட்டனால் ஒரு இகுபதியான காமுக்கனானீ தூக்கிண்டு போராண்டு பூட்டான் அபாரமான பராக்கிரம உள்ள சுஷர்மா விராடனை தூக்கி தங்கூருக்கு போட்டான் விராடனை பிடிச்ச போட்டான்னா விராட்ட தேசத்தை பிடித்து கொண்டது போல் ஆயிடும் இனிமே விராட்ட தேசத்தையும் அவ ஊர்ல இருந்து விடுவோன்னு அவன் விராட தேசத்தையும் தங்கூரா ஒரு தாலுகாவா பண்ணி விடுவான் तोड़ அப்போ வியாசரே தர்மாத்மா காம காமாத்மா அர்த்தத்தில் விஷய உள்ளவரோ தர்மபுத்தர் விராட்டம் நாம்தான் அவர் அந்த போஸ்ட்லயே சொல்லி விடாமட்ட போஸ்ட்ல சுஷர்மா வந்தா ஒரு தட்டா தட்டி அப்படியே வல்றா போல சொல்லி சுஷர்மாவே சத்ரு ீதி அந்த மகாப்பிரபு விளாட்டம் சொல்ல அஸ்மத் பிரீதிக்கரம் ரூபம் பன்னெண்டு மாசம் நமக்கு உபச்சாரம் பண்ணிட பண்ணுவா அவனுக்கு ஒரு ஆபத்து வந்து விடுத்து ப்ப போயனை காப்பாற்றி திருப்பி அழைக்க வரணும் சொன்னாடாம் உஷிதா உஷிதாச்சு பன்னெண்டு மாசம் திவ்யங்கள் தான் எப்படி அனுபவிப்பினோம் அத்தனைபுத்திரே உஷிதாஸ்மசுபகாமி சுபோஜிதாங்களாம் நமக்கு கொடுத்து இருக்கான் அவன் அவன் தூக்கிட்டு மரம் தான் அப்படின்னு சொல்லுதான் உடனே சம்சாரத்தை அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கறி உண்டு விடுவான் ஏதாவது ஒரு பெரிய இல்ல அந்த கிட்ட கறி அந்த அந்த குடியை கட்டப்படாதுன்னா அடிக்கல கோபிஷ்டீடு கட்டி வைக்கணும் கம்பி போட்டு அடிப்பான் உடனே மரம் தான் பின்னாடி நேதிக்கு செமையில இருக்கிற மரம் ஆரம்பிச்சா தர்மபுத்தர் ஜாடையா அது பச்சை மரம் காட்டுல போய் காஞ்ச மரம் கொண்டு வரலாம் ஜாடையா சொன்னாச்சு எல்லாம் காட்டுல போய் கீச்சக்கனை கொண்டு போய் இங்க ஒண்ணு பண்ணாதீங்க சொன்னாரு உடனே தர்மபுத்தர் பார்த்தா உங்க விரும்பாது சிம்மநாதமும் பண்ணாலே மரத்தை அப்படின்னா எங்காலும் தெரிஞ்சு போய்டும் சிம்மநாதம் பண்ணினா புரிஞ்சு போடும் சிம்மநாதமும் செய்யப்படாது போதன மாதிரி தோணும் மா நதாட்டு மா நதா மத்திய புருஷ ஏகவச்சனும் நதா சிம்மநாதம் இடாது நாடாம் ஜனங்களுக்கு ஒன்னு நிமிடத்தம் கூட ஓரோதும் போட மாட்டான்னு தெரியும் இவன் அஹோடும் அவன் கையில கதையே ஆயுதம் இல்ல அவன் ஆயுதம் இல்ல இந்த விலாட்டம் கொடுத்த வருமானம் இல்ல கிள்ள அப்படி நல்ல கடவாத்தியத்துல சேர்ந்தவன் தன் கடங்க உந்துருக்க மாட்டான் இவன் இதையா புதிப்பானை இவன் தன் சிறப்புடாத அழகா வாஷிச்சு அவங்களும் போனத்தை கொண்டு அவர் ஒன்னும் இந்த ஆயுதத்தை திரும்பி பாக்கற காலாந்தமோபம்து காலாந்தம் பிரய காலத்தில் மன் எப்படி வருது மாதிரி இதுதான் அஸ்வாம் போய் என்ன பண்ணினான் காலால என்ன குதிரைகளை முதல்ல நெசிக்கிறானா குதிரைகளை காலால நசிக்கிறானாம் சுஷர்மான குதிரைகளை தேர் கம்பத்தெல்லாம் புடுங்கி அறிஞனாம் இப்படி எல்லாம் பண்றவோ இந்த கழமை என்ன பண்ணினான்னு சுஷர்மானி பண்ணிட்டு இருக்கிற போது விராடா நிறுனா புட்டுன்னு கீழே குதிச்சாரா கீழே குதிச்சதோடு மட்டுமல்ல தேர்வு ஆயுதம் கதை வச்சிருந்தா சுஷர்மா அதையும் எடுத்துருந்து இவர் பண்ணின காரியம்தான் பெருங்காரியம் விராட்டன் ஒரு வேற வீட்டுல திருட ஒண்ணு பரமவே அவர் ஊர்ல அம்மா மட்டும் இருக்கா நல்ல பௌர்ணமி சின்ன மித்தம் ரெண்டடி நித்தம் கூட வீடு அந்த அம்மா ஏதோ ஒரு புரிச பயணம் இருக்கா இந்த பய திருடம் வந்து இறங்கி தெரியும் தைரியம் ஒண்ணும் இல்லோரும் பழம் போடுற கட்டினிருக்கா அப்படியே ஒரு மனிச்சு அணிச்சு பாபா நீக்க சுத்தி பார்த்தா ஏதாவது உடனே கொல்ல போறத போய் ஒரு முடியும் ஒரு முடியும் சின்ன குதுவுல அஞ்சாறு கோடி தவுள் கிடந்தது ஒரே இருட்டா இருந்தது அங்க அதுக்காக இந்த பையன் நல்ல வெள்ள டவன் மேல போட்டு அது அந்த மித்தத்துக்கு தகுந்த அளவு இருந்தது அந்த சந்திரிக்க ஒண்ணு அதை போட்டா நல்ல புதுசா இன்னைக்குதான் வெளுத்து வந்து கடையில இருந்து வெளுத்த தான் வாங்கிட்டு வந்த டவல் அது அது போட்டா அந்த மித்தத்துக்கு கச்சிதமா இருந்தது அந்த அங்க போய் கொல்லையில இருந்து அவன் அள்ளி இந்த அம்மா அப்படி இருக்கிற தாவரத்துல இருக்கிற மித்தம் இருக்கேன் அந்த மித்தத்துல அள்ளி போகணும்னு ஒண்ணு போட்டா ரூம்ட்டா இவன் வந்து நாலு பக்கத்துலயும் தலைப்பு தேடி இருக்கு அப்புறம் சந்திக்க தான் இருக்கு தவிடுதான் இருக்க மேல டவல் இல்ல அந்த அம்மா அந்த சாம்பரா போய் கடவுள் எங்களுடைய திருவுலகத்தில திருடங்க திருடங்கு கூக்குற போட்டாத்தாங்க திருடனே கதவை திறந்த போய் எண்ணல்ல கூட்டா உன் கொள்ள கொடுத்த அழகு கூக்குற வரையாது மேல் சோர்வுண்ட அது மாதிரி கதவனை தூக்கிடு அவன் கதையை அவன் அடிக்கிறான் அவனை அடிச்சாராம் அந்த கதையினாலே போய் யர் சொல்றார் இந்த தீவன் ஒரு பெலிஷ்டம் வந்த உடனே இந்த விராடன் எப்படி இருந்தார் தெரியுமா கழவரா தோணலோபி தருணோ யதா இந்த கழவர் நல்ல யுவா வன்மையும் அது மாதிரி தருணோ யதா நல்ல தமிழ்ரா யுவாவா எல்லாம் மனோபலம் பக்கத்துல தீவன் வந்த உடனே அவருக்கு கவலை போய் அவர் பாட்டுக்க கதை எழுதுனாராம் சுஷர்மாவை அப்படி கபீரும் சூட்டினானா அது எதை போல எலி அப்படி கழுத்த புடிச்சு கொடுத்துற உதற மாதிரி இந்த பூனை எலியை புடிச்சிருந்த பாத்திரம் தெரியும் அப்படி போய் லவுக்கு கழுத்தை பிடிக்கும் பிடிச்ச கொடுறது அந்த புடிச்சிருந்த பாத்தவாறுதான் அது புரியுமது அது மாறி போய் பிடிச்சி தூக்கி ஒரு அடி அடிச்சு கள்ளினான் ரெண்டு முழங்காலையும் வயத்துல வைக்க அம்மினான் அப்டி அண்ண அம்சினாராம் அவனை நாராம் சுஷர்மா நமரத் இல்லையா நான் முழங்கால வச்சு வயசுல அம்மரு அப்புறம் நீ கத்தலு வரையாலும் நெஞ்சில் குச்சினான அப்புறம் கத்தல் அவன் தேர்ல சுட்டான் தீவன் வாங்க போன அவன் கொஞ்சம் எடுத்து வச்சது அவனுக்கு போட்டு கட்டினான பிரஜி தூண்ட பயிலு கழ்த்த போட்டு கட்டி கட்சி சு அவர் கழவர் அங்க யுத்தத்தில் ஆரம்பிச்சுட்டார் இவனை கொண்டு வரான் இருக்கேன் ரொம்ப வெறும் தள்ளுபடி அவனை போய் கட்சி கொண்டு வருவா நம்ம தேர்ல அவனை ஏத்தவாவுதல அவுத்து இறக்கி ஓடி போச்சு அப்படி சொல்லணும் பீமான அப்ப அம்மா அப்படி அதுதான்க்க மாட்டான் அவன் அவங்ககிட்ட எப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் அவன் நம்ம தேர்ட்ல சுற்றி வரவாபி கீழே தள்ளி விரட்டே அவனை என்னமோ எல்லாத்தையும் நினைச்சாங்க அவனை கூப்பிட்டு சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் நான் காக்க மாட்டேன் உனக்கும் இல்ல அப்படியான பிரமாணம் மண்ணுனால் என்ன சொல்றேன்னு பண்றேன்னு பத்து பேர்களுக்கு கொறையான் இங்க ஒரு கூட்டம் இருந்த அங்க போய் நீ என்ன சொல்லணும் தெரியுமா விராட்டனுக்கு தாசம் நிசோனும் அல்லது கண்கருக்கு தாசம் நிச்சோணம் விருங்க கூட்டமா இருந்தாங்க பத்து பேர் குறச்சலா இருக்கிற வேண்டாம் சுஜ சபாஸ்வயம் அவன் மனசு நிலபாடு கொண்டிருந்த பாருங்க ஜீவன் சோகாந்தேன் த அசோஸ்வயாச்சம் சுஜ சபாஜ் ஜெயிக்கப்பட்டவன் செய்ய வேண்டிய காரியம் சத்துவ கூட்டு இப்ப நான் ஜெயிச்சுட்டேன் அப்படி சொன்னாராம் தர்மபுத்திரோ நான் உனக்கு அண்ணாங்கிற மரியாதை உனக்கு பீமா எழுதிட்டே இருந்தா இந்த மட்டமான நடத்தி கொண்டு வராது உச்ச மூஞ்ச அசமாச்சாரம் பிரமாணம் எதித்தே அவன் அவமான படிச்சு போறா இது அவன் எந்த பிரமாணம் பண்ண சொல்றேன் சுஜ சபா சுஜ அவன் பிரமாணம் நிக்க பய பயந்து ஏமுஜு நாளாட சொன்னாராம் நீ தாசன் சொல்லவானா என்ன சொன்ன சொல்லி ஆகணும் பிரமாணம் பண்ணிட்டு ராஜா கிரத்தில அத்தனை தர்மமா இருந்திருக்கு அச்சியம் நீங்க அதாசன் இல்ல உ ஆனா இன்னுமே இது மாதிரி தப்பு கொள்ளு சொல்லு தப்பு கொள்ளாதே அபிவாஜ்யா உடனே ஓடி போனதே கைத்த அவுங்க கைத்தை கூட்டித்தனி கட்டி வச்சுதான் பீமன் பேசிருக்கா கைத்த கழவன பாருங்க தர்மபுத்திரி சந்தேகம் பண்ணி அனுப்பிச்சுட்டா இவனுக்கா இத்தனை பூங்கு இத்தனை காரியம் பண்ணி கரு கர்பம் இரு அந்த பாம்பு கருவனை பார்த்து சௌக்கியமானு கேட்டுதான் சொல்லுதான் எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாம் காப்பேன்னு அது மாதிரி இந்த ஜீவனும் தர்மபுத்திரும் இருக்கிற ஒரு பெரிய பலம் வச்சிருக்கேன் சுகினோ வசன் அந்த ராத்திரி அந்த யுத்தகலத்திலேயே சுகமா பாண்டவர்கள் வச்சிட்டாலாம் விராடனுடன் கூட அப்புறம் உங்கடா அங்க வசிச்சானா யுஷ்மாக்கம் விக்கிரமாதத்தே விராட்டன் பார்த்தா பாண்டவால பாண்டவாள்னு தெரியாதவனுக்கு இவர கங்கர்னு வேறு தர்மபுத்தருக்கு பலன் வேறு தீவனுக்கு நகுலசகதேவனுக்கு அஸ்வந்தன் தந்திரிபாலன் வேறு அவன் நாலு பேர்களையும் கூட்டு உங்க பராக்கிரமத்தால நான் இத்தனை பேருமே இடங்கேன்னா ராத்திரி கூட்டுதான் அவன் கையத்துக்குன்னு பயாம சுயமா நினைக்கிறாங்க அவன் நான் நிறுத்தாங்கண்ணா அவன் பூலிஷன் பூர்வம் தயோ சட்டி நம்ம இருபத்தி நாலு மூணு நேரம் அது மாறி இருக்காம் சுசர்மா तो हम ாம் காரணம் நீங்க நாலு பேர்களும் படி போதவி நாளாம் நீங்கள் நாலு பேர்களும் மத்திய தேசத்துக்கு அதிபதி நாங்க உங்க கீழே அதுக்கு அடுத்த படினாயிருக்கேன் நீங்க நாலு பேரு ராஜாவாயிருக்கணும் ீதாபுத்தர் சொன்னாரா ஏதாவதா இருந்து திருப்பி வந்ததே எங்களுக்கு பெரிய சம்மானம்னாளா பிரகமபுத்தர் யாரா சுடுவாடா ஆமான்னு உட்கார்ந்து ஒட்டுன சொல்லல பிரகபுத்தர் நீ வந்து கஷேம நீங்க திரும்பி வந்தாலே இதான் பெரிய சம்மானம் எப்படி சொல்லிவிட்டு ஏதாவது வரம் கழுவோ தரேன்னா விராட்டன் அப்படி குடுக்குறதா இருந்தா ஒரே ஒரு வரம் கொடுக்கணும்னா தர்மபுத்திரன் யாருக்காவது ஞாபகம் இருக்குமா என்ன வரம்னா அதோ அவனை நிறுத்தி வைத்து தெரியாம நிற்கிறானே அவன ஊருக்கு போன உங்க வாய்ப்பு சொல்லி ஊருக்கு அனுப்பணும் சுஷர்மாவே சுஷர்மான விட்டு தெரிவித்து விட்டான் ஆட்கள் குதிரை குதிரை மிஞ்சின் நிறுத்தி விட்டு ஆட்டால் ராஜா உடைய அஜினும் இல்லையா எல்லா போலீஸுக்கும் நிறுத்தி விடுது ரிசர்வ் போலீஸ் எல்லாம் நிற்குது உடனே அவனம் உள்ள சைன்யம் மிஞ்சின சைன்யத்தோடய சுஷர்மாவோ நீ அனுப்பணும் சுஷர்மான விசேஷம் வரமே தரமே திருமத்தாம் தர்மபுத்திர உடனே விடாட்டம் கூட்டு போன்னு சொன்னானு தரிசி ஊருக்கு போனான உடனே போலீசெல்லாம் அந்த உச்சு பரட்டு சுயசுமா போனானா எத்தனை